அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதுவரை நாம் பார்த்த அவையரிதல் அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை தொடர்ந்து மேலும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு ஆறாவது குரட்பா இது விரிவான அறிவை உடைய நூல்களின் பொருட்களை நன்கு கற்று பொருள்களின் உண்மையை உணர்ந்தவர்களின் சபையில் நன்கு கற்றவனுக்கு தனது தவறான சொற்களால் ஏற்படும் அவமானம் முக்தியின் பொருட்டு தவவாழ்வு வாழும் ஒருவன் அவ்வாழ்க்கை நெறியிலிருந்து நிலை தளர்ந்து வீழ்வதற்கு ஒப்பாகும் அவையறியாமல் பேசுவதால் ஏற்படும் குறைபாடு அதாவது தோஷம் குற்றம் இக்குரட்பாவில் உணர்த்தப்பட்டிருக்கிறது ஏழாவது குரட்பா கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொல் தெரிதல் வல்லார் அகத்து குறையொன்றும் இல்லாதவாறு சொற்களை ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லமை உள்ளவர் சபையினில் சொல்லும்போது பல நூல்களையும் கற்று அந்நூல்களின் பலனையும் அறிந்தவருடைய கல்வியானது அனைவருக்கும் நன்கு விளங்கி தோன்றும் குறையொன்றும் இல்லாதவாறு சொற்களை ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லமையுள்ளவர் சபையினில் சொல்லும்போது பல நூல்களையும் கற்று அந்நூல்களின் பலனையும் அறிந்தவருடைய கல்வியானது அனைவருக்கும் நன்கு விளங்கித் தோன்றும் எட்டாவது குரட்பா உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொறிந்தற்று ஒன்றின் பொருளை மற்றவர்களிடமிருந்து பெறாமல் தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறனை பெற்றிருப்பவர்களின் சபையினில் நன்கு கற்றுணர்ந்த ஒருவர் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லுவது என்பது தானே வளர்ந்து நிற்கின்ற பயிரை சுற்றியுள்ள பாத்தியினுள் நீரை நிரப்புவது போன்றதாகும் ஏழாவது எட்டாவது ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் சான்றோர் அவையில் வெளிப்படுத்தும் கல்வி ஓங்கி வளர்ந்து சிறந்த பயனை கொடுக்கும் என்ற கருத்து உணர்த்தப்பட்டிருக்கிறது இதற்கு முதல் குரட்பாவில் உணர்வுடையார் முன் நன்கு சொல்லுக என்று அருளினார் இக்குறட்பாவில் உணர்விலிகள் முன்பு ஒன்றும் சொல்லற்க என்கிறார் அதாவது ஒன்பதாவது குரட்பா புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் நல்லவர் நிறைந்த சபையினில் நலம் தரும் விஷயங்களை அந்த நல்லவர்கள் மனம் மகிழும்படி சொல்லும் திறமையுடையவர்கள் அவையின் தன்மையை அறியாத அறிவில்லாதார் கூட்டத்தில் மறந்தும் கூட அந்த நல்ல விஷயங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் பத்தாவது குரட்பா அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம்கணத்தர் அல்லார் முன் கோட்டிக் கொழல் நல்லோர்கள் போன்றவர்கள் இல்லாதவர்களுடைய சபையினில் ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு பேசினால் அது அசுத்தம் நிறைந்த சேற்றில் கொட்டிய அமிழ்தத்தை போன்றதாகும்